மருத்துவ பலன்களை பார்க்கலாமா பயன் தரக்கூடியது அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எலுமிச்சம் சார் எடுத்து வடிகட்டி அதுல சந்தனத்தை கலந்து நல்லா குழைச்சி முகத்துல பூசி வச்சிடணும் ஒரு மணி நேரம் ஊறினதும் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்தோம்னா ரெகுலராக அதை செஞ்சுட்டு வந்தோம்னா முகத்துல உள்ள பருக்கெல்லாம் நீங்கி கரும்புள்ளிகள் நீங்கிடும் மாசுக்கள் நீங்கி முகம் பல பழப்பாகவும் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கும் இதே பேஸ்ட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தவளை சொரியலாம் இருந்தா அதுக்கு மேல பூசி வச்சுட்டு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சோப்பு போட்டு கழுவக்கூடாது புளியல் பவுடர் குழந்தைங்களுக்கு செய்வாங்க இல்லையா பாசி பருப்பு மாவு வச்சு அந்த புளியல் பவுடரை போட்டு நம்ம சுத்தம் பண்ணா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய தவளை சொறி படர் தாமரை இதெல்லாம் சந்தனம் சர்க்கரை நோயை அறவே நீக்க கூடியது அது எப்படி செய்றதுன்னு பாக்கலாம் ஐம்பது எம்எல் நெல்லி சாறு எடுத்துக்கணும் அது கூட அஞ்சு கிராம் அளவு சந்தனம் சேர்த்து நல்லா குழச்சு கலந்துட்டு இத வந்து காலை மாலை இரவு மூணு வேலையும் ஆகாரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாப்பத்தெட்டு நாள் சர்க்கரை நோய் அரவிய நீங்கிடும் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேகச்சோடு மேக வெட்டை வெள்ளைப்படுதல் இதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம சந்தன பொடியை எடுத்துக்கிட்டு அது கூட பால் கொஞ்சமா கலக்கணும் கெட்டியா அது உருட்டுற பதத்துக்கு பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டையா உருட்டி காலை மாலை இரவு மூணு வேலையும் ஆகாரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாசம் இந்த மேக வெட்டை மேகச்சூடு வெள்ளைப்படுதல் நீங்கிடும் சன்னனை வந்து வெறும் அகநோய் புறநோயை மட்டும் போக்கக்கூடியது இல்ல கிருமி நாசினியாவும் பயன் தரக்கூடியது அது எப்படின்னு பாக்கலாம் நம்ம வீட்டுல சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா அதுல வந்து நொச்சி இலைப்பொடி மாவிலை பொடி மருதாணி இலைப்பொடி மருதாணி விதைப்பொடி எல்லாம் கலந்து போடுவோம் அது கூட இந்த கொஞ்சம் சந்தன பொடியும் கலந்து நம்ம புகை போட்டு பாருங்களேன் ஏன்னா நம்ம வீடு எங்கெங்கயோ இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரி கரை ஓரத்துல எல்லாம் கூட கட்டிடுறாங்க இல்லையா வழியில பூச்சி வரும் குழந்தைங்களை கடிக்கும்லாம் தெரியாது நம்ம அதனால நம்ம இந்த மாதிரி புகை போட்டோம்னா அந்த பூச்சிகள் வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க கூடியது அது மட்டும் இல்ல நமக்கு வந்து சுவாச உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த புகை போடுறதுனால இதே பட படப்பை கூடியது வீட்டுக்கும் நல்ல நறுமணத்தை கொடுக்க கூடியது எங்க வீட்டுல நாங்க இப்படிதான் செய்யறோம் நீங்களும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்